வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் வாழ்வியல் கோட்பாடுகளில் இருப்பது என்பது மிக முக்கியமான ஒன்று ஏனென்றால் நாம் பொறுத்து போவதால் நிச்சயமாக எவ்விதமான தீமையும் நமக்கு ஏற்பட போவதில்லை இன்னும் சொல்ல மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய கூட குறைத்துக் ஒரு சிறிய கதை நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது இரண்டு சகோதரர்கள் நிறைய சொத்து பத்துக்கள் இருக்கின்றன இந்த இருவருக்கும் இடையே பாகப்பிரிவினை செய்வதற்கு முன்பே அவருடைய தந்தை இயற்கை எழுதி விடுகிறார் ஆகையால் இந்த சொத்துக்களை பிரிப்பதில் மிகப்பெரிய தகராறு வரும் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் மூத்த சகோதரர் மிக சாந்தமான நல்ல குணமுடையவர் பாக பிரிவினின் தன்னுடைய தம்பிக்கு எவையெல்லாம் வேண்டுமோ அந்த சொத்துக்களை எல்லாம் எடுத்துக் கொள்ளட்டும் அதன் பிறகு மீதி இருப்பதை நான் வைத்துக் கொள்கிறேன் என சொல்லிவிட்டார் ஆனால் இவருடைய தம்பியோ ஒரு நல்ல மனிதர் அல்ல இன்னும் சொல்ல போனால் தவிர மீதி இருக்கும் எல்லாருக்குமே தீமை செய்யக்கூடிய ஒரு குணம் கொண்ட மனிதர் ஆகையால் தங்களிடம் இருந்த சொத்துக்களுள் நல்ல பயனுள்ள வயல்வெளிகள் அல்லது நல்ல விளைச்சல் தரக்கூடிய நிலப்பகுதிகளையெல்லாம் இவர் தேர்ந்தெடுத்துக் கொண்டு முற்புதர்கள் அல்லது பாறை கற்கள் நிறைந்த நிலப்பகுதியை வழங்குகிறார் அவரும் அமைதியாக பாக பிரிவினைக்கு செய்து கொண்டே இருக்கிறார் ஒருபோதும் தன்னுடைய தம்பியை அவர் தண்டிக்கவில்லை அல்லது தன்னுடைய தம்பி செய்வது தவறு என்று கூட சுட்டிக்காட்டவில்லை ஆனால் இவர் தன்னுடைய மூத்த சகோதரரை பழிவாங்குவதிலும் அல்லது அவருக்கு தீமை செய்வதிலுமே கண்ணும் கருத்துமாக இருந்ததால் இருந்த நிலத்தில் விவசாயம் அல்லது வகையில் கற்பாங்கான பாறைகளை கொண்ட நிலத்தை பெற்ற மூத்த சகோதரரோ அந்த கற்களை உடைத்து விற்பனை செய்து எப்படியாவது வாழ்வில் முன்னேறிவிடலாம் என்று எண்ணுகிறார் அவ்வாறு உடைக்கும் பொழுது அங்கே இருந்த அத்தனை கற்களும் மிக விலை உயர்ந்த கற்கள் ஆகையால் இளைய சகோதரரை விட இவர் நல்ல முறையிலே முன்னேறி மிகப்பெரிய செல்வந்தராக மாறுகிறார் அப்பொழுதுதான் அந்த தம்பிக்கு திடீரென ஒரு ஞானோதயம் ஆகா நாம் இந்த அண்ணனுக்கு எவ்வளவு தீமை செய்தோம் ஆனால் நமக்கு எவ்வித தீமையும் செய்யாமல் இருந்ததால் இன்றைக்கு எவ்வளவுக்கு முன்னேறிவிட்டார் என்று எண்ணி தன்னு தான் செய்த எல்லா தவறுகளையும் புரிந்து தன்னுடைய சகோதரிடம் போய் மன்னிப்பு கேட்கிறார் இது நம் எல்லோருக்கும் பொருந்த கூடியது இயல்பாகவே நமக்கு தீமை செய்யும் ஒருவரை நம் தண்டிக்கு நினைத்தால் நிச்சயமாக நம் தண்டனை கொடுக்கும் பொழுது வேணால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் நீடித்து நினைப்பது அல்ல ஆனால் நமக்கு தீமை செய்யக்கூடிய ஒருவரை மன்னித்து பாருங்களேன் அல்லது அந்த தீமையை பொறுத்துக் கொள்ள பழகிக்கொள்ளுங்களேன் உண்மையிலேயே நமக்கு தீமை செய்தவர் கூட ஒரு காலத்தில் நன்மை செய்ய ஆரம்பித்து விடுவார் இதை கூறும் வள்ளுவர் மிக தெளிவாக கூறுகிறார் நமக்கு தீமை செய்தவரை தண்டிப்பதால் அந்த நாள் அன்று மட்டுமே நமக்கு மகிழ்ச்சி ஏற்படும் ஆனால் அந்த தீமையை பொறுத்துக்கொள்ள பழகிக்கொண்டால் இந்த உலகம் அழியும் வரை நம்முடைய புகழ் நீடித்து நிலைக்கும் என்று கூறுகிறார் ஆகையால் எவ்வித தீமையை யார் செய்தாலும் அதை பொறுத்துக்கொண்டு வாழ பழகிக்கொள்ள முயற்சிக்க வேண்டும் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் பதினாறு பொறையுடைமை குரல் எண் நூத்தி ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் மீண்டும் குரல் ஒரு தாருக்கு ஒரு நாளே இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி